நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையில இருந்து விஜயான ஒரு நகைச்சுவையான நாட்டுப்புற கதைய சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா தன் பெரிய புத்திசாலின்னு நம்பிக்கிட்டு இருந்தாராம் அதனால அவர் எப்பவுமே தாங்கூட வேலை பார்க்க கூடிய மந்திரிகளை கூப்பிட்டு எங்கூட தர்கத்துக்கு வாங்க தர்கத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீணா வம்பு கெளுப்பாராம் தர்கம்னா என்ன தெரியுமா ஆர்கியூமெண்ட் அதாவது நான் ஒரு கருத்தை சொல்லுவேன் நீங்க ஒரு கருத்தை சொல்லுவீங்க அந்த மாதிரி கருத்து ரெண்டு பேரும் பரிமாறி ஆர்குமெண்டா அதுதான் தர்கம் இந்த மாதிரி எல்லாரையும் தர்கத்துக்கு கூப்பிடுற ராஜா கடைசியில் என்ன சொல்லுவாருன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க எல்லாரும் முட்டாளே அப்படின்னு சொல்லி தான் சொல்றதுதான் சரியான கருத்து தான் தான் அறிவாளி அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாரு இந்த மாதிரி அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய எல்லாரையுமே கிட்டத்தட்ட முட்டாளுன்னு பட்டம் கட்டிட்டாரு அந்த ராஜா அது மட்டும் போதாதுன்னு தன்னுடைய மந்திரி கிட்ட சொல்லி எனக்கு இன்னும் புத்திசாலிகளை கூட்டிட்டு வந்து விடுங்க கூட தர்கம் பண்ணணும் என்ன விடியும் அடம்பிடிச்சுகிட்டே இருந்தாரு என்ன பண்ணாரு இந்த ராஜாவுக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜாவுக்கேத்த ஒரு சரியான நபரை பிடிச்சிட்டு வந்து இந்த ராஜாவை எப்படியாவது மூக்குடைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாரு அப்போ அந்த மாதிரி மந்திரி யோசிச்சுக்கிட்டு ஒரு கிராமத்து புறமா நடந்து வரும்போது ஒரு வயசானவர் ஒரு மரத்தடிய உட்காந்து ஆடுகள மேட்சிட்டு இருந்தாரு ஆடுகளையே ஒத்து பாத்துட்டு இருந்தாரு அப்பதான் மந்திரிக்கு தெரிஞ்சது ஓஹோ இவருக்கு காது கேட்காது போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயினு சைகையில எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு அப்போ அந்த பெரியவர் சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு குடிக்க தண்ணி குடுத்தாரு அத வாங்கி குடிச்ச மந்திரி என் கூட அரண்மனைக்கு வாங்க நான் உங்களுக்கு நிறைய பரிசு வாங்கி தரேன் ராஜா சந்திக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சைகையிலே பேசி அந்த பெரியவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தாரு இந்த மந்திரியோட திட்டம் என்ன அப்படின்னா இவருக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டாரு இவரை கொண்டு போய் ராஜா கிட்ட விடுவோம் ராஜா கேட்கிற கேள்விகளுக்கு இவர் என்ன சொன்னாலும் ராஜாவுக்கு புரியாது இப்படிதான் ராஜாவை சமாளிச்சாகணும் அப்படின்னு மந்திரி நினைச்சாரு அந்த பெரியவர நேர ராஜா கிட்ட கூட்டிட்டு போன மந்திரி என்ன சொன்னார்னா இவர் வந்து வாய் திறந்து பேச மாட்டாரு இவர்கிட்ட நீங்க சைகையில தான் பேசணும் அப்படின்னு சொல்லவும் ராஜாவும் அதுக்கு சம்மதிச்சிட்டு அவர் கூட சைகையில பேச ஆரம்பிச்சாரு ராஜா முதல்ல என்ன சொன்னார்னா ஒரு விரல அந்த பெரியவர்கிட்ட காட்டினாரு பெரியவர் பதிலுக்கு ரெண்டு விரல காட்டினாரு பதிலுக்கு ராஜா என்ன சொன்னார்னா அருமையான பதில் இப்படி ஒரு பதில தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மூன்று வரல காட்டினாரு அப்ப அந்த பெரியவர் கோபமா எந்திரிச்சு முடியாது அப்படிங்கிற மாதிரி கையை ஆட்டிக்கிட்டே அங்கிருந்து வேகமாக நகந்து போயிட்டாரு இதை பார்த்து வியந்து போன ராஜா அற்புதம் அற்புதம் இவரு மாதிரிதான் ஒரு புத்திசாலியை நான் தேடிக்கிட்டு என்ன அருமையா விளக்கம் கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை அழைச்சிக்கிட்டு வர சொல்லி அவருக்கு நிறைய பரிசு பொருட்களை கொடுத்து அவருக்கு நிறைய நிலபுலன்களையும் கொடுத்து அனுப்பி வச்சாரு ராஜா அந்த பெரியவர் போன பிறகு மந்திரி தயங்கி தயங்கி ராஜா கிட்ட போய் அரசரே நீங்க அவர்கிட்ட என்னதான் கேட்டீங்க இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்த ஒரே ஒரு நபர் நான் தான் அப்படின்னு அதுக்குதான் நான் ஒரு விரல காட்டினேன் ஆனா அந்த பெரியவர் என்ன தெரியுமா சொன்னாரு உங்களோட சக்தி வாய்ந்தவன் இன்னொருத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்ல இருக்கத குறிப்பிட்டு ரெண்டு விரல காட்டினாரு அவருடைய இந்த அற்புதமான விளக்கத்தை கேட்டனா அதுக்கு பிறகு என்னையும் கடவுளையும் தவிர வேற சக்தி வாய்ந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக மூன்று விரலை காமிச்சு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எவ்வளோ கோபம் வந்துருச்சு அவருக்கு அப்படி யார் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு அவருடைய கோபத்தில் இருந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னா அவரை கூப்பிட்டு பாராட்டி அவருக்கு பரிசுகள் கொடுத்தேன் இந்த மாதிரி ஒரு புத்திசாலி மனிதனை தான் நான் இது வரைக்கும் தேடிக்கிட்டு அரசர் சொன்னா இதைக் கேட்டு உண்மையிலே வியந்து போன மந்திரி அப்படியா அந்த பெரியவர் அவ்வளவு பெரிய புத்திசாலியா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவருடைய வீட்டுக்கு நேராக போனாரு போனா அந்த பெரியவருடைய மகள் வந்து அங்க வெளியில உட்காந்துருந்தா அவகிட்ட கேட்டாரு உங்க அப்பா வந்து அரண்மனையிலிருந்து திரும்ப வந்து என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கவும் அந்த பொண்ணு சொன்னா அந்த அரசர் சரியான முட்டாள் அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் மந்திரிக்கு தூக்கி போட்டது என்னது உங்க அப்பா அரசர முட்டாள்னு சொன்னாரா ஏன் அந்த பொண்ணு சொன்னா முதல்ல ஒருட்டில எனக்கு ஒன்னு தர முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு எங்க அப்பா பெருந்தன்மையோட ரெண்டு விரல காட்டி ஏன் ரெண்டு ஆட்டுக்குட்டிய வேணாலும் எடுத்துக்கோங்களே அப்படின்னு சொன்னாராம் ஆனா அந்த முட்டாள் ராஜா உங்ககிட்ட இருக்க மூன்று ஆட்டுக்குட்டியுமே வேணும் அப்படின்னு சொல்லி மூணு விரல காட்டி கேட்டாராம் எங்க அப்பாவுக்கு வந்ததான் கோபம் அங்கேருந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி கையை ஆட்டிக்கிட்டு எந்திரிச்சு வந்திருக்காரு எங்கள் அப்பாவோடய கோபத்தில் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்ட அரசர் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்டு அவருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து அனுப்பிச்சாராம் அப்படின்னு சொல்லவும் மந்திரி இதை கேட்டுட்டு உளுந்து உளுந்து சிரிச்சாராம் அங்கே என்னடான்னா ராஜா உலகத்திலே பெரியவன் அரசன் அவனை விட பெரியவன் கடவுள் அதுக்கப்புறம் வேற யாருமே இல்லை அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க வந்து பார்த்தா இந்த பெரியவர் தாங்கிட்ட இருக்க மூன்று ஆட்டுக்குட்டியையும் அரசர் கேட்டாரு அதனாலதான் நான் கோபத்துல எந்திரிச்சு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சரியான ஜாடிக்கு எத்த மூடிதான் அரசர் மாதிரி ஆளுங்களை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி மேலும் பல கதைகளை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா பிளேஸ்டோர்ல போய் பாட்பீன் பி ஓடி பிஇஎன் அல்லது காஸ்ட் பாக்ஸ் சிஏஎஸ்டி பிஓ எக்ஸ் இந்த இரண்டு ஆப்ல ஏதோ ஒண்ணு டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து தமிழ் ஸ்டோரிஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலை தேர்ந்தெடுத்து சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ பண்ணா அவங்களாலையும் தொடர்ந்து இந்த கதைகளை கேட்க முடியும் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம்